அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு காலநிலை உடல்நிலைகளுக்கு மாறுபடாத உணவுகளை மனம் போனபடி உண்ணாமல் உடலின் வளர்ச்சி அளவுக்கு ஒருவன் உண்ணுவானே ஆனால் யாதொரு தடையும் இன்றி உயிரானது உடலோடு வாழ இயலும் மாறுபாடு இன்மை எனப்படுவது தட்ப வெப்ப உணவுகளையும் அதாவது குளிர் காலத்தில் வெப்ப உணவுகளையும் கோடை காலத்தில் குளிர்ந்த உணவுகளையும் உண்ணலும் வாத்த உடல் பித்த உடல் குளிர்ந்த உடல் வாத்தப்பிரகிருதி பித்தப்பிரகிருதி கபப்பிரகிருதி என்று சொல்லுவார்கள் ஆயுர்வேதத்தில் அந்த உடம்புக்கு தகுந்த ஆகாரம் வாத்த அதுக்கு தகுந்த மாதிரி பித்த சரீரம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லேஷ்ம சரீரம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆகாரங்கள்லாம் ஏற்ற உணவுகளை உண்ணுவது மாறுபாடு அப்படின்னு சொன்னால் ஒவ்வாமை அப்படின்னு அர்த்தம் மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னு சொன்னால் சுவை வீரியங்களில் தம்முள் மாறுபடாத உணவுகள் அதாவது ருச்சியாகவும் இருக்கணும் சக்தியோடு இருக்கணும் அது நெய்யும் தேனும் தனித்தனியே இனியவை என்றாலும் அவை ஒத்த அளவாய் கலந்தால் நஞ்சாகிவிடும் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே உணவிலும் மாறுபாடு உள்ளது வெள்ளரிக்காயில் பிஞ்சு நல்லது அதன் முதிர்ந்த காயும் பழமும் விதையும் நல்லதல்ல மருத்து உண்டல் என்பது விரும்பும் உணவை அதிகமாக உண்டலையும் ஏற்காத உணவுகளை உண்ணுதலையும் தவிர்த்து பிணிவாராமைக்கு ஏதுவான உணவை உடல் போதிய அளவாக அறிந்து அறிவையும் மனப்பக்குவத்தையும் உண்டாக்குவதற்கான சக்தி உள்ள நல்ல உணவுகளை உண்ணுவதுதான் இதற்கு பேர்தான் மருத்துண்டல் என்று பெயர் விரும்புகிற உணவை அதிகமாக சாப்பிடக்கூடாது நமக்கு எது பிடிக்குமோ அது நல்லதாக இல்லாமல் போயிடும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்களோ அதையும் தவிர்த்துடணும் வியாதி வரும்னு தெரிஞ்சதுன்னா அந்த உணவை சாப்பிடக்கூடாது வியாதி வராமல் உடம்புக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஆகாரத்தை அளவாக சாப்பிடணும் அது நல்ல ஞானத்தையும் மனசுக்கு பக்குவத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அகல வியாதி வராமல் மனசுக்கு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை அளவாக சாப்பிட்டு சுகமாக வாழணும் அப்படிங்கிறது தான் பொருள் பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்னு ஒரு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நம்ம மேற்கொள்ளாக பார்க்கலாம் பாலுண்போம் எண்ணெய் பெரியின் வெண்ணீரிற் குளிப்போம் பகற்புணரோம் பகல் மூத்த ஏலஞ்சேர் குழலியோடு இள விரும்போம் இரண்டடக்கோம் ஒன்றை விடோம் இடது கையிற் படுப்போம் மூலம் ஷேர் கரி நுகரோம் மூத்த தயிர் உண்ணோம் முதல் நாளில் சமைத்த கரி அமிர்தனினும் அருந்தோம் ஞாலந்தான் படைத்திடினும் பசி தொழிய உண்ணோம் நமனார்க்கு இங்கு ஏது கவை நாம் இருக்கும் இடத்தே ரொம்ப அழகான பாடலு என்னுடைய பொருள் பாலை அருந்துவோம் எண்ணெய் தேய்த்து குளிப்பதென்றால் வெந்நீரில் குளிப்போம் பகலில் உறக்கமும் புணர்ச்சியும் செய்ய மாட்டோம் காட்டிலும் மூத்த மாதரையும் இளவெயிலையும் விரும்ப மாட்டோம் மலஜலங்களை அடக்க மாட்டோம் இந்திரியங்களை அதிகமாக விடமாட்டோம் இடது பக்கமாக படுப்போம் மூலநோயை உண்டு பண்ணும் உணவுகளை புஷிக்க மாட்டோம் புளித்த தயிரை உண்ணமாட்டோம் அமுதமாக இருப்பினும் முதல் நாள் சமைத்ததை உண்ணமாட்டோம் பசிக்காமல் உண்ணமாட்டோம் இவ்வாறு நாம் வாழ்வோமேயானால் நாம் இருக்கும் இடத்தில் யமனுக்கு என்ன வேலை கவை என்ற சொல்லுக்கு வேலை என்று பொருள் இனி பதவுரை பார்க்கலாம் மாறுபாடு உடலின் தன்மை கால இயல்பு சுவை வீரியம் ஆகியவற்றால் ஏற்படும் மாறுபாடு இல்லாத இல்லாத உண்டி உணவை மறுத்து தன்னுடைய மனம் வேண்டிய அளவை மறுத்து உண்ணின் அளவாக உண்டால் உயிருக்கு உடலில் வாழ்கின்ற உயிருக்கு ஊறுபாடு உடலில் தோன்றும் நோய்களால் துன்பம் ஏற்படுதல் என்பது இல்லை இல்லவே இல்லை உடலின் தன்மை கால இயல்பு சுவை வீரியம் ஆகியவற்றால் ஏற்படும் மாறுபாடு இல்லாத உணவை உடலின் தன்மை கால இயல்பு சுவை வீரியம் ஆகியவற்றால் ஏற்படும் மாறுபாடு இல்லாத உணவை தன்னுடைய மனம் வேண்டிய அளவை மறுத்து அளவாக உண்டால் உடலில் வாழ்கின்ற உயிருக்கு உடலில் தோன்றுகின்ற நோய்களால் துன்பம் ஏற்படுதல் என்பது இல்லை நோய்களே தோன்றாது எனவே துன்பமும் வராது என்பது கருத்து மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்